நாள் முறையை தொடங்குகின்றோம் தை அம்மாவாசை கடலில் குளித்தால் மிகவும் புண்ணியம் சரபோஜி மகாராஜா கடல் நீராட போகிறார் தை அம்மாவாசை அன்றைக்கு சரபோஜி மகாராஜா கடலில் குளிப்பதற்காக போகிறார் திருக்கடவுர் என்ற ஒரு திருத்தலம் திருக்கடவுக்கு பக்கத்திலே ஒரு கடல் அந்த கடலிலே குளிப்பதற்கு சரபோஜ் மகாராஜா ஒரு மகாராஷ்டிர மன்னர் போகிறார் குளித்தார் குளித்து திரும்பினார் நேராக கோயிலுக்கு வந்தார் திருக்கடவுர் ரொம்ப பேர் திருக்கடையூர்னு சொல்றாங்க ரொம்ப தப்பு திருக்கடவுர் கடையூர் கடைசியா போன ஊர்ன்னு அர்த்தம் கடவுருன்னா கடந்து நிற்கக்கூடிய ஊர்னு அர்த்தம் திருக்கடவுருக்கு வருகிறார் சரபோஜி மகாராஜா எல்லாரும் மகாராஜாவை பார்த்தவண்ண எந்திரிச்சு நிக்கிறாங்க அம்பாள் அபிராமி பெருமான் அமிர்த கடேஸ்வரர் அபிராமி ஆலயத்துக்கு வருகிறார் நேர ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார் அபிராமிக்கு முன்னால ஒரு அந்தனர் சுப்பிரமணிய பட்டர்னு அவருக்கு பேரு சுப்பிரமணிய பட்டர் அபிராமி பார்த்தபடி உட்கார்ந்திருக்கார் மனசு முழுக்க அபிராமியின்பால் சென்று விட்டது இந்த ராஜா வந்தது அவருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் எழுந்தார்கள் மரியாதை செய்தார்கள் சுப்பிரமணிய பட்டர் கண்டுகொள்ளவே இல்லை ஏன் அவருக்கு தெரியாது முழுக்க முழுக்க முழுக்க அபிராமியைத் தவிர வேற ஒன்னும் தெரியாது அப்படியே அபிராமியை பார்த்த உறுதி இருக்கிறார் மகாராஜா வந்தார் எல்லோரும் எழுந்தார்கள் சுப்பிரமணிய பட்டர் உட்கார்ந்திருக்கிறார் இவர் யார் எப்பவுமே இந்த தனியா இருக்கிற ஆள் தான் கண்ணுக்கு ஒரு பைத்தியக்காரர் ஒரு பைத்தியக்காரர் ஒரு பிக்டர் அப்படியா சரி பக்கத்துல வந்தார் மகாராஜா இவர் முகத்தை பார்த்த உடனே பிரகாசமா இருக்கு கோடி சூரிய பிரகாசமா இருக்கு சுப்பிரமணிய பட்டர் முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கார் ஒளிமயமா இருக்கார் இவரா பை கேட்காவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது பக்கத்துல வந்தார் இவர் என்னமாவது கேக்கணும் பரவாயில்ல மகாராஜா இவர் பக்கத்துல வந்து என்ன கேட்கலாம் ஒண்ணு கேட்டார் இன்னைக்கு என்ன திதி கேட்டார் அன்னைக்கு அம்மாவாசை திதி சந்திரனை வச்சு சொல்றது திதி சந்திரன் முழுக்க அரைகிறான் பாருங்க அன்னைக்கு அம்மாவாசை மை அதுக்கடுத்த நாள்விதியை அதுக்கடுத்த நாள்ிருதியை சதுர்த்தி சொல்ற அன்னைக்கு அம்மாவாசை இவர் அம்பாலேயே பார்த்துட்டு இருக்கார் மகாலட்சுமி கடாட்சம் முழுக்க கிடைக்கிறது அம்பாளுடைய திருமைய பிரகாசமா தெரியுது இந்த மகாராஜா இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமி ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு இன்னைக்கு அம்மாவாசை நீ என்ன தப்பா பௌர்ணமி சொல்ற இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமியா இருந்தா சந்திரன் வரணும் முழு சந்திரன் வர பூர்ணந்தன் வரணும் முழுமதி முழுமதி வரலன்னா பண்ணிவிடுவேன் அப்பத்தான் முடிச்சுட்டார் யார்கிட்டயும் என்னமோ சொல்லிட்டமே மகாராஜா என்னமோ கேட்டார் என்னமோ சொல்லிட்டோம் ராஜா போட்டார் எல்லாரும் வந்தாங்க சுப்பிரமணியப்பட்ட கதை முடிஞ்சது அவருக்கு எப்படி இருக்கணும் அம்பாளு பைத்தியமா இருந்த அம்பாள் முகத்தை பார்த்தேன் அந்த பிரகாசத்தினாலே சந்திரன் சொல்லிவிட்டேன் இதுக்கு அம்பாள் தானே காரணம் கருப்பா காட்டிருக்க கூடாது அவன் பழிச்சு காமிச்சா சொல்லிவிட்டேன் என்ன பண்றது அம்பாள் தாயே நீ தான் காப்பாத்தன் நேர உட்கார்ந்துட்டொன்றையும் சண்பகமான சார்த்தும் தில்லை ஊரகம் பாகத்துமை மைந்தனே உலகேடும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதுமென் சிந்தை உள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க அங்க உள்ள பிள்ளையாருக்கு கள்ள வாரண பிள்ளையார் கள்ளவாரண பிள்ளையார் திருடித்தனமா ஒரு காரியம் பண்ணாராம் அந்த பிள்ளையார் என்ன காரியம் பண்ணாரு திருஞான சுவாமி அந்த ஊருக்கு வர்ற பொழுது வேற ஒரு ஊருக்கு வழி கேட்டாராம் பிள்ளையார் இந்த ஊருக்கு வழியை காமிச்சுக்கிட்டாரா நீருக்கு வரணுங்கிறதுக்காகனால என்ன தெரியுமா தெரியுமா அடகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வன்றி அர்த்தம் அவ்வளவு அழகு அம்மா தாயே நீ காரணம் உதிக்கின்ற உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மெண்கொடி மென்கடி குங்கும தோயம் விதிக்கின்ற மேனி அபிராமி என்றே ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு அற்புதமான பாட்டு கட்டளை கடித்துடை எழுத்தெண்ணி பாட வேண்டிய பாட்டு நேரசையில் ஆரம்பிச்சா பதினாறு எழுத்து நிறைய ஆரம்பிச்சா பதினேழு எழுத்து இருக்கணும் வெண்பா இலக்கணத்துக்கு மாறப்படாது எப்படி வேணாலும் பாட முடியாது அப்படி ஒரு யாப்பு கட்டளை கழித்துறை கந்தர அலங்காரம் கட்டளை கழித்துறை திருவாசகத்திலே நீத்தல் விண்ணப்பம் கட்டளை கழித்துறை அபிராமி அந்தாதி கட்டளைக் கழித்துறை எழுத்தெண்ணி பாட வேண்டிய பாட்டு அத்தனை பாட்டு எழுத்து சுத்தமா இருக்கும் சரியா இருக்கும் அப்படி பாட்டு ஆரம்பிச்சு பாடிக்கிட்டே இருக்கார் மத்தியானம் ஒன்பது பாட்டு வந்து தெரியுமா கடைசி சொல் அடுத்த பாட்டுக்கு முதல் சொல்லாக இருக்கும் துணையேன்னு முடிச்சா அடுத்த பாட்டு துணையேன்னு ஆரம்பிப்பார் முதல் பாட்டு எப்படி முடியுதோ அந்த அந்த பாட்டுக்கு ஆதியா இருக்கும் அந்தாதி இப்படி பாடிக்கிட்டு போறார் அறுபத்தி ஒன்பதாவது பாட்டு தனந்தரும் கல்வி ஒரு நாளும் தளர்வரியாமந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனந்தரும் நல்லனை இல்லாந்தரும் முடிஞ்சு வச்சு நல்ல அந்த அன்பர் என்பவருக்கே எது கனந்தரும் கந்தி கிடைக்கும் நல்லது பூரா கிடைக்கும் அறுபத்தி ஒன்பதாம் பாட்டு பார்க்கிறார் கும்மிட்டா இருக்கு பௌர்ணமிய காண எழுபது எழுபத்தி ஒன்னு ராத்திரி ஏழு போகுது எழுபத்தி ஒன்பதாவது பாட்டு அவ்வழி கிடக்க வலிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழிந்தும் கயவர்தம்போடு என்ன கூட்டினியே பராசக்தி ஒரு பார்வை பார்த்தா போது வெளியினால ஒரு பார்வை பார்த்தா போதும் அதுக்கு அருள் உண்டு அவளை கும்பிடாம யாரு கூடவே சேர்ந்து எப்படி எல்லாமே நம்ம கெட்டு போறமே இது நியாயமா இந்த பாட்டை பாடினார்ல எத்தனாவது பாட்டு எழுபத்தி பாட்டு பாடி முடிச்ச உடனே அம்பாள் பராசக்தி அபிராமி காதல ஒரு பெரிய தாடங்கம் போட்டுருப்பான் தாடங்கம் தாடங்கம் கொஞ்சம் அகலமா இருக்கும் திருவானை அகிலாண்டேஸ்வரிக்கு ஆதிசங்கர் இவ்வளவு அந்த தோடு அந்த தோட்ட அப்படி கலட்டி மேல வீசினான் அது மேல அப்படியே பல பல பலன்னு சந்திரன்னா நிக்குது மகாராஜா வந்தா ஏழு மணி பாக்குறான் மேல சந்திரன் தெரியுது என்னடா அம்மாவாசை அன்னைக்கு சந்திரன் வரலாமா ஒரிஜினல் சந்திரனையே வர வர வளைக்கலாம் ஒரிஜினல் சந்திரனை வரவளைச்சா என்ன ஆகும் ஒரு காலத்தினுடைய கோலம் மாறி போயிடும் உலகத்திலே அமாவாசை அன்னைக்கு எப்படி சந்திரன் நமக்கு தெரியுதா போல அதனால அம்பாள் என்ன செய்யறா அதை விட்டு விட்டு அப்படியே தன் காதுல உள்ள தோட்ட அப்படி தூக்கி எரிக்கிறான் அந்த தோடு பல பலன பிரகாசமா நிற்குது ராஜா வந்தா காலில் விழுந்தான் கும்பிட்டான் அடுத்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாரு எழுபத்தொன்பது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன்மலத்தாள் எழுதாமரையின் ஒன்றும் வரும் பொருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அடியா புத்தி ஆனந்தமே அழகான பாட்டு அர்த்தம் முடிஞ்சு படிச்சீங்கன்னா கண்ணீர் கொட்டிடும் அபிராமியினுடைய அடகு அபிராமி சிறப்பு எல்லாம் தரக்கூடிய அவள் திருவரும் கருணை எல்லாம் பாடி முடிச்சார் ராஜா காரில் விழுந்து கும்பிட்டா உங்களுக்கு பேர் இனிமேல் சுப்பிரமணியப்பட்ட இனிமேல் அபிராமி பட்டன் அந்த ஊர் திருக்கடவுர் இன்னைக்கு நம்ம திருக்கடவுர்ல நம்ம கதையை ஆரம்பிக்க போறோம் இன்னொரு பெருமை அம்பாளுக்கு பெருமை இன்னொரு பெருமை என்ன தெரியுமா மார்க்கண்டே பதினாறு வயசு தீர்மானிக்கப்பட்டது அவங்க அப்பா சொல்லிட்டாரு உனக்கு பதினாறு வயசு இந்த பையன் கவலையே திருக்கட ஊருக்கு போனா அபிராமிய கும்பிட்டு அமிர்த கடேஸ்வரர் சுவாமிக்கு பேரு அது என்ன அமிர்த கடேஸ்வரர் அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போனாங்களாம் தேவலோகத்துக்கு அந்த அமிர்தத்தை அங்க வச்சாங்களாம் அந்த அமிர்தம் சிவலிங்கமா மாறி போச்சா கடமுன்னா கொடமுன்னு அர்த்தம் அமிர்த கடேஸ்வரர் அதனாலே கடவுர்ன்னு பேரு அதனாலதான் அதுக்கு அமிர்த கடேஸ்வரர் அந்த அமிர்தி திரு கோயிலுக்கு ஏறி போறது நமசிவைய பொருளோனே ரசதகிரி பெருமாளே அஞ்செடுத்து நமசிவையன் ஏறி மேலே போனா பெருமாள் கம்பீரமா இருப்பார் மார்க்கண்டே வந்து அவரை புடிச்சிருக்கா மேல காலபாசத்தை வீசண்டயர் கட்டிபிடிச்சி எல்லாம் தெரியும் பண்ண சரியா தப்பா என்ன சிவபெருமான் மேலேயே வட்டி மண்டபமா யோசிச்சு பாருங்க எங்க அவனுக்கு பதினாறு வயசோட கதை முடியணும் அன்னைக்கு முடிக்கணும் மராஜா வந்து பாச கயிற்று என்ன தப்பு ஒரு பின்னால போட்டா தப்பு ஒரு நாள் தப்பு காலத்தில் இருந்தா கூட உதைக்கலாமோ நமக்கு சந்தேகம் வருமில்ல என்ன பண்ணா இந்த யமதர்மராஜா ஒரு வடிகட்டின முட்டாள்தனம் பண்ணன இந்த கால பாசத்தை போட்டான் பாருங்க நம்ம மார்கண்ட் தப்பிச்சிருப்பான் முட்டால் போட்டுபிடிச்சாங்க அருள் பண்ணனுங்கிறதுக்காக அவன் மனசுல ஒரு புத்தி அப்படி உண்டாக்கினார் சிவபெருமான் இல்லன்னா எப்படிங்க அவ்ளவுத விழுந்தது இடது கால உத மார்கண்ட காப்பாற்றப்பட்டார் காலசம்ஹார மூர்த்தி அப்படின்னு பேரு திருக்கடூர்லூர்த்தி தெற்கு பார்த்து ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் காலசங்கார மூர்த்தி ஒரு பக்கம் மார்க்கண்டேயன் கீழே யம தர்ம ராஜா தெற்கு நோக்கிய மூர்த்தி சுவாமி சங்கதி கிழக்கு நோக்கி காலசங்கார மூர்த்தி தெற்கு நோக்கி எனக்கு ஒரு அனுபவம் அங்க அதை நான் மறக்க முடியாது நாங்க ஒரு ஐம்பது பேர் ஒரு முறை பஸ்ல புறப்பட்டு போறோம் அந்த பக்கத்தில் உள்ள கோயிலுக்கெல்லாம் போகணும்னு ஆசை எல்லா கோயிலுக்கும் போயிட்டு மத்தியானம் திருக்கடவுரில் ஒரு ஐயர் வீட்டில் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு பஸ் நிறைய ஆட்கள் அங்க சாப்பாடெல்லாம் எங்களுக்கு தயாராகி விட்டது நாங்க அங்கே போற பொழுது தாமதமாகி விட்டது திருநள்ளாறு கும்பிட்டு வருஷத்துக்கு காரைக்கால் கும்பிட்டு இந்த கோயிலுக்கு வர்ற பொழுது மத்தியானம் ரெண்டரை மணி இனிமேல் ரெண்டரை மணிக்கு கோயில் சாத்திடுவாங்க பார்க்க முடியாது மனசுல கவலை திருக்கடவு பார்க்க முடியாது அம்பாளை பார்க்க முடியாது அபிராமியை பார்க்க முடியாது அம்மா தாயை எப்படியாவது பார்க்கணும் மன்னிச்சுக்கோ லேட்டா போச்சு எப்படியாவது பார்க்கணும் அம்பது பேரும் மனசார கும்பிட்டான் திருப்புகழ் பாடி கும்பிட்டான் அது திருப்புகள் சபை கோயிலுக்கு வர்றோம் ஒருத்தர் சொன்னார் யாராவது ஒருத்தர் இறங்கி போய் பார்த்துட்டு வாங்க கோயில் சாத்திட்டா நேர ஐயர் வீட்டில் போய் சாப்பிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவோம் சரி ஒருத்தர் இறங்கி ஓடுனார் கோயில் இருப்பாங்க ஐம்பது பேர் இறங்கி ஓடுனோம் பாருங்க எழுபது வயசு ஆள் கூட அந்த ஓட்டம் ஓடினாரு அதாங்க மாணிக்க வாசகர் சாமி சொல்லுவாரு கைலாசத்தை சாத்திர போறாங்க சீக்கிரம் வாங்க கூப்ட காலமுண்டாகவே காதல் செய்து உன் கதறியோடு நான்வர் நன்னறிய ஆழமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வணங்குகின்றான் வந்து முந்துமினே சீக்கிரமா முந்திக்கோ அவர கதவை சாத்திடுவாங்க சாப்பாடு கிடைக்காது சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓடி போய் பார்க்கிறான் அந்த அர்ச்சகருக்கு பார்த்த உடனே சந்தோஷம் தாங்களே ஐயா எத்தனை பேரு ஐம்பது பேர் ஆகா உட்காருங்க எல்லாருமே காலசங்குவார மூர்த்திக்கு அபிஷேகம் ஆகிட்டு இருக்கு அபிஷேகம் கொஞ்சம் முரட்டு அண்டா நிறைய பால் நிறைய பாட்டில் பாட்டிலா தேர் பன்னீர் சந்தனம் ஏகப்பட்ட அபிஷேகம் ஆறு வகை பிரசாதம் என்ன சாமி கேட்டான் ஒருத்தருக்கும் பணம் கட்ட இன்னு அவரால் யாராவது வருவாங்களான்னு நீங்க ஐம்பது பேரும் வந்துட்டீங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் எல்லாம் திருப்புகள் பாருங்க அவர சொன்னாரு அவிராமி சொன்னா வழியில கும்புட்டீங்களே அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் பாத்தியா உள்ள போனா அபிராமி சிரிக்கிற அப்படியே எப்படி நம்ம ஏற்பாடு எப்படி இருக்கு கடவுளோட பேசுனா சந்தோஷமா இருக்கும் மனுஷனோட பேசினாத்தான் கவலை கடவுளோட பேசுங்க சந்தோஷமா இருக்கும் மறக்க முடியாத அனுபவம் அந்த குருக்கள் சொல்றாரு சாமி இவ்வளவு பிரசாதமும் வீணா போயிருமேனு நினைச்சேன் ஆமா எவ்வளவு சாப்பிட முடியும் கோயில்ல இருக்கவங்க நீங்க அம்பது பேரும் வந்துட்டீங்க நாங்க ஒரு குருக்கள் வீட்டுல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி பணம் கட்டிருக்கோம் எல்லாரையும் கேட்டான் அந்த சாப்பாடு போனா போயிட்டு போகுது மனத்தை கொடுத்துருவோம் கோயில் பிரசாதம் கிடைக்காதுனா விசேஷமான சுற்று பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு பிரசாதம்னா விசேஷமான சாப்பாடு சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது அதுக்காக பிரசாதத்தை மொத்தமா வாங்கி சாப்பிடக் கூடாது கொஞ்சம்தான் பிரசாதம் வாங்கணும் அதை மட்டும்தான் சாப்பிடணும் இதான் ஜாக்குன்னு நாலு நாள் சாப்பாடு பிரசாதத்தை மூர்த்தகட்டிட்டு போக கூடாது எல்லாருக்கும் கொடுக்கணும் கோயில் பிரசாதம் ஒன்றா இருக்கும் வசதி நல்ல கும்பிட்டா அபிராமி கருணை அப்படி காப்பாற்ற கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிடி இல்லாத உடலும் சலுகாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் வாழ்வும் அதம்மா வேணும் துன்பம் வாழ்க்கையில் ரொம்ப இருக்குமா ஒரு துன்பம் வாழ்வும் கடைசியில் என்ன தெரியும் நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அருதுகிறும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வு அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமி என்ன பாட்டு என்ன பாட்டு இந்த புண்ணியவன் கொற்றார் அப்படியே அபிராமிப்பட்டன் அந்த திருக்கடவுருக்கு இப்ப நம்ம போக அட்ட வீரத்தலங்களில் காலசம்ஹார மூர்த்தி அங்கே நம்ம போக போறோம் அம்பாளுக்கு பாலாம்பிகில வேறு காடி நாயனார்னு ஒருத்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அவர் அவதாரம் பண்ண திருத்தலம் திருக்கடவூர் நம்ம சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும் திருக்கழிற்றுப்படியார்னு ஒரு நூல் திருக்கழிற்றுப்படியார் நூலை எழுதிய உய்யவந்த தேவ அவதாரம் பண்ண திருத்தலம் திருக்கடவூர் திருக்கடவுருக்கு இப்ப நம்ம போறோம் திருக்கடவுர்ல அமிர்த கடேஸ்வரர் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் அந்த முப்பூரி நூல் அணிந்த மார்பர் பிராமணர் பேர் என்ன இவருக்கு அமிர்த பேர் வச்சாங்க ரொம்ப பெருசா இருக்கு கூப்பிட முடியல கலையர்ன்னு சுருக்கி விட்டாங்க நம்ம சுரு அமிர்தலையர் கலையர் கலையம் என்ன அமிர்தம் இருந்த கலையம் இவருக்கு அருமறை முன்னூல் மாறுவர் அந்தனர் கலையர் என்பார் அவருக்கு என்ன தெரியுமா வேலை வசதியான குடும்பம் தினம் கோயிலுக்கு போவார் அடிகாரிகளுக்கு சோடு போடுவார் அதை விட முக்கியம் கோயில சிவபெருமானுக்கு முன்னால குங்கிலிய தீபம் ஏத்துவார் குங்கிலியம்னா என்ன நம்ம சாம்பராணி மாதிரி ஒரு மனப்பொருள் இந்த குங்கிலியம் போட்டு தீபம் ஏத்தனா என்ன ஆகும் ஒரு புகை வரும் அந்த புகை சூழ்ந்திருக்க பகுதி முழுக்க எந்த வியாதி கிருமியும் பரவாது கோயிலுக்குள்ள போறோம் நூறு பேர் நிக்கிறாங்க எல்லாரும் ஒரு மாதிரியா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஜலதோஷம் இருக்கும் அந்த கிருமிகள் காத்துல வரந்தா நம்மளையும் அதுக்காக என்ன செய்யறதா குங்கிலியம் போட்டால் இந்த குங்கிலியத்திலே இந்த கிருமி எல்லாம் போயிடும் ஊர் சுத்தமா இருக்கு சாம்புராணி போடுறது அதுக்குத்தான் சில பேரை திட்டம் மடச்சாம்புராணி ரொம்ப தப்பு சாம்புராணி பயன்படக்கூடிய ஒரு பொருள் குங்கிலியம் நீங்க திருவையாத்துக்கு போனா தெற்கு வாசல்ல ஒரு சந்நிதி இருக்கு வாசல் ஆர்கொண்டார் சந்நிதி குஞ்சிலியம் புகஞ்சுகிட்டே இருக்கும் அந்த தெருவில் எமோ பயம் கிடையாது இன்னைக்கு நாளைக்கும் அந்த தெருவில் இருக்கவன் சாகிறதில்ல சார் என்ன சொல்றீங்க வெளியே போய் செத்து வருவாங்க அந்த தெருவில் சாக மாட்டான் அவங்க எனக்கு ஆச்சரியும் போய் கும்பிட்டு வரது கடைசி காலத்தில் உட்கார்ந்து அவன் என்ன சீட்டு போட்டிருக்கானோ நமக்கு தெரியல இவர் போடுவார் குங்கிலிய போக ஒரு பக்த ஆண்டவன் திருநாமம் எடுத்து அஞ்சும் சொல்லி கும்பிட்டுக்கிட்டே இருப்பார் சிவபெருமான் பார்த்தார் இவருடைய பெருமை உலகுக்கு தெரிய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா இருந்த செல்வம் குறைஞ்சது அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னால் ஆண்டவன் அருளினால வறுமை வந்துச்சான் இது எப்படி இருக்கு ஆண்டவன் அருளினால செல்வம் வந்துச்சுன்னு சொல்லுவோம் ஆண்டவன் அருளினால வறுமை வந்துதான் ஏன் இந்த வறுமையில தான் இவர் கடவுளை பார்க்க போறார் தங்கள் நாயகருக்கு தாம் பணி தவா என்னதான் இந்த குங்கிலியம் போடுறத மறக்கிறது எப்படியோ சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல சிவபெருமானுக்கு குங்கிலியம் போடணும் வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லை சொந்தக்காரங்கள்லாம் வேற வந்து இருக்கிறாங்க குழந்தை குட்டி இருக்கு பெண்டாட்டி இருக்கிறா எல்லாம் சாப்பிட்டு அஞ்சு ஆறு நாள் ஆச்சு இவர் குங்கிலியம் போட்டுட்டு வந்து நிற்கிறார் கையில காசு கிடையாது இனிமே குங்குளியம் போடுறதுக்கும் வழி இல்லை கவலைப்பட்டார் இதுக்கு குழந்தை குட்டி சாப்பிடலை போட முடியலையே அதுதான் பக்தி நம்மளா இருந்தா என்ன செய்வான் தனக்கு மிஞ்சித்தான் தானம்ங்கிறான் இவனுக்கு எந்த காலத்துல மிஞ்ச போகுது ஏங்க தனக்கு மிஞ்சித்தான் தானம் பண்ணணுமா இவன் எந்த காலத்துல மிச்சம் முடிக்கப்பறான் அப்படி அர்த்தம் இல்ல தனக்கு மிஞ்சியது தானம் தப்பா அழுதிட்டாங்க தனக்கும் இஞ்சியது தானம் நம்மளை விட முக்கியமானது தானம் கொடுக்கிறது அவளது முக்கியம் சாகு பொல்லாது கொடுக்க முடியாத பொழுது சாகும் நல்லது திருவள்ளுவர் சொல்றார் இன்னாதது இல்லை இனிதும் ஈதல் இயையா கொடுக்க முடியாத பொழுது பொல்லாத சாவு கூட நல்லதான் கோயிலுக்கு செய்ய முடியல குங்கிலியத்துக்கு ஒன்னும் வழி இல்லை வந்து பார்க்கிறார் பிள்ளைகள் எல்லாம் பசு மயக்கத்துல படுத்து கிடக்கும் சொல்லாம் உள்ளுக்க படுத்து கிடக்கிறாங்க கட்டினி கும்பிடுற சொல்லல அதான் தாய்மார்களுக்கு பெருமை அவ சாப்பிடல நீங்க சாப்பிடல இப்ப என்னமா செய்யறது இந்த கழுத்துல ஒரு தாதி போட்டு நூல் கயிறு சோறு போடுவோம் சரி கொண்டா ஒரு மஞ்சள் எடுத்து அந்த தாலி கைத்தில் சுத்தி போட்டுக்கிட்டு தங்க தாலி நூல் தாலி காதல் செய்யும் மங்களும் என்ற நெல்லு வாங்கிட்டு வாங்க கையில தங்க தாதி கொண்டு வெளியில போறார் என்ன செய்யணும் நெல் வாங்கணும் அப்படித்தான் போனார் கொஞ்ச தூரம் போனார் ஒரு தெரு தாண்டினார் எதிர்த்தாப்பில் ஒரு கூட்டு வண்டி வருது நீளமான வண்டி ஏ வண்டி காரா இந்த வண்டியில என்ன இருக்கு குங்கிலியம் அவ்வளவுதான் எல்லாம் மறந்து போச்சு பொண்டாட்டி பசி புள்ளகுட்டி சொந்தக்கார எல்லாம் குங்கிலியமா ஆமா என்ப்பா இத எனக்கு வித்திருவியா நீ என்ன தருவே இந்த தாலியை தார வித்திருவியா பரவண்டியே வண்டியோட தாலி மதிப்பு அதிகம் குடு வண்டியை எடுத்துக்கோட்ட வண்டியைக்கு ஓட்டி கோயிலில் கொண்ட எல்லா குங்கிலியத்தையும் குங்கிலியத்தை ஏற்றி சிவபெருமானே இன்னைக்கு குங்கிலிய பணிக்கு உன் திருவருளாலே குங்கிலிய நிறைய கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஒரு மாத்தைக்கு கவலை இல்ல வயிற்றில பத்து நாள் பச பட்டினி பசி நோக்கார் கண் கர்மமே கண்ணாகினார் சிவபெருமானுக்கு கொடுக்கணும் சிவபெருமானுக்கு குங்கிலியன் ஏத்தனும் அதனாலதான் அறுபத்தி மூவர் பட்டியல் அவரை கொண்டே சேர்த்தது யோசிங்க நம்ம கிட்டே போக மாட்டோமே குங்கிலியத்தை ஏத்தி புகைடு சிவபெருமானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சு ஒரு நின போங்கிலியாங்கிட்ட இப்பதான் நெனப்பு வருது என்ன செய்யலாம் சிவபெருமான் அங்க ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை தெரியுமா உனக்கு ரொம்ப பசி இருக்கு அதனால வீட்டுக்கு போய பால் உணவு சாப்பிட்டு வறுமையை நீக்கு போ கடவுள் நம்மள்கிட்ட விளையாடுற பார்ச்சோட்டுக்கு யாரும் வந்து போறது சரி கடவுள் சொல்லி விட்டார் பரவாயில்ல வீட்டுக்கு போவோம் எப்படியோ பாப்போம் கடவுள் சொன்னதை மீறக்கூடாது வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு திருடன் வருவானா வீட்டுக்குள்ள பொருளை எடுத்துட்டு போவான் இவரு வீடே காணாம போயிடுச்சு இங்கதானே நம்ம வீடு இருந்தது காணாம பஞ்சாப்ல ஒரு சீப் மினிஸ்டர் அந்த காலத்துல இந்தியாவில லஞ்சம் அப்பதான் ஆரம்பிச்சது ஊழல் அப்பத்தான் இந்தியாவில் ஆரம்பிச்சு அது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால வளர்ந்து ஆட்சி காலத்துல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் எங்க வீட்டுல கிணத்த காணா என்ன யார் சொல்ற கிணத்துல போட்டிருந்தா கிணத்த காணமா கிணத்த காண கிறுக்கு கிணத்த யாரையா தூக்கிட்டு போவேன் கிணறு வெம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தாசில்தார் கையெழுத்து சரி இத படிங்க இவர் கிணறு வெட்டி விட்டார் அப்படின்னு தாசில்தார் கையெழுத்து வீட்டுக்கு வாங்க கிணறு இருக்கணும் இல்ல வீட்டுல கூட பாருங்க கிணத்த காணும் அடிச்சுட்டு பாதி பங்கு போட்டு கிணறு காணாம போச்சான் எப்படி இருக்கு அது மாதிரி வீட்டை காண வீட்டை ஒரு பெரிய மாளிகை இருக்கு நம்ம வீட்டு கிட்ட மாளிகையை கட்டினது யாரு மாளிகை ஒரு அழகான பொண்ணு நிக்குது கழுத்து முழுக்க வைரமா இருக்கு கட்டியெடுக்க பட்டாட பத்தாயிரம் பொட்டாட்டி பிரசார போட பொழுது ஏழையா நின்னா தச்ச நூல் நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம் இப்போ பல பல மனம் என்னன்னு கேட்டாரு மணி சுமாரிக்கு படுத்து தூங்குற பொழுது சிவபெருமான் கனவுல வந்தார் என்ன சொன்னார் அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன் பயில் குவையும் நெல்லும் வைத்தனன் அப்படின்னாரு என்ன சொன்னாரு குபேரனுடைய செல்வத்தை விட அதிகமான செல்வத்தை உன் வீட்டில் கொட்டி உனக்கு நெல்லும் உணவு பொருளும் வைத்திருக்கிறேன் அரண்மனையா இருக்கு நெல் இருக்கு உளுந்து இருக்கு அவள் இருக்கு பொறியிருக்கு எல்லா சாப்பாட்டுக்கும் என்ன இருக்கு ஏழு தலைமுறைக்கு நிம்மதி தங்கம் எல்லாம் தங்கமா இருக்கு அப்படியா கண்ணீர் விட்டார் ஏன் கண்ணீர் விட்டார் சிவபெருமானே குங்கிலியை ஏத்தினதும் நான் கனவுல காட்சி அவளுக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு கொடுக்க கூடாதா எனக்கு கனவுல காட்சி கொடுக்க கூடாதா ஐயா கனவுளையாவது இந்த காட்சி கிடைக்குமான்னு நான் எவ்வளவு காலம் தவிக்கிறேன் தெரியுமா குங்கிலியை ஏத்துற பொழுதெல்லாம் தவிக்கிறேன் பகவானே கனவுளையாவது காட்சி கொடு மனவிலும் கனவிலும் நம்பா உண்மை மனவிலும் படிபடல் வரவே நம்பான் ஞானசம்பந்த சுவாமி கடவுளை கனவுல காட்சி கொடுத்த கண்ணு பற்றும்னு காட்சி கொடுக்கலையோ ராமலிங்க சுவாமி மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமதர் அடகினை பாவி பார்க்கோ கனவிலேன்றால் காட்டுகிறாய் முருகா கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியே ஒருவேளை நான் பார்த்தேன்னா இந்த பாவி கண்ணு பற்று முன்னு காட்டலையா அவளுக்கு போய் காட்சி கொடுத்திருக்க எனக்கு காட்சி கொடுக்கலையே அப்பா ஏன் கொடுக்கல சிவபெருமான் இருக்காரு கரெக்டான அன்பு செலுத்தினியோ அவளுக்கு தாலியை கொடுத்தது யாரு அவள் கொடுத்தா இந்த மனுஷன் எந்த பொண்ணாவது புருஷன் உயிரோடு இருக்கிற அவளுக்கு தாலியை கலட்டி கொடுப்பானா கொடுத்தே எனக்கு ஒன்ன பார்த்தாலே புண்ணியம் இவருக்கு பேரு குங்கிலிய கலைய நாயனார்னு பேர் புருஷனும் கொண்டாட்டியும் நிறைய பணம் காசு எல்லாருக்கும் சாப்பாடு குங்கிலிய நிறைய ஏத்திட்டு வாழும் நாளில் ஒரு செய்தி காதலப்பட்டது பக்கத்தில் திருப்பனந்தாள் ஒரு ஊர் திருப்பனந்தாள் குமரகுருபுர சுவாமிகளுடைய காசி மடம் திருப்பனந்தாளில் நிறுவப்பட்டது அந்த ஊர் திருப்பனந்தாள் குமரகுருபுர சுவாமிகள் மடத்தை காசியில் நியமித்தார் உண்டாக்கினார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஒட்டி ஆறாவது பட்டம் தில்லை நாயக சுவாமிகள் ஒருத்தர் அவரு திருப்பணந்தாளுக்கு இந்த மனத்தை கொண்டாந்தார் ஒவ்வொரு முறையும் காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த காலத்துல காசிக்கு போறது ரொம்ப சிரமம் ஆறு கூட்டு வண்டி கட்டி ஐம்பது பேரு காசிக்கு புறப்பட்டு போனா ஆறு மாசம் கழிச்சு ரெண்டு மாடு மட்டும் மிச்சம் வருமான காசி அப்படி கஷ்டம் இன்னைக்கு நினைச்சா பிளைட்ல போய் விஸ்வநாதர் கோயில் காசப்படியில் இறங்குறான் நமக்கு அவ்வளவு வசதியா போச்சு காசிக்கு அதை மாற்றி திருப்பணந்தாள் மடங்கட்டார் கோயில்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்ன திருப்பணந்தாள் அம்பாள் அந்த கோயில் சாமிக்கு ஈசன் தாடகேஸ்வரம்னு அதுக்கு பேரு அங்க தாடகைன்னு ஒரு பொண்ணு யாரு நம்ம நம்ம ராமனால் கொல்லப்பட்ட தாடகை அல்ல அது ராமாயண காலத்திற்கு அடகை காண்டாமிருகம் தூங்குமா நமக்கு பல்லு எடுக்கல கடுகு தான் இருக்கும் இந்த கடுக கஷ்டப்பட்டு எடுத்து குத்தி கித்தி கடைசியில பல்லு எடுத்துக்கிடுவோம் கடுகு அப்படியே இருக்கும் அவளுக்கு பல் எடுக்கல காண்டாமிருகம் தூங்குமா காண்டாமிருகம் பல்லுடுக்கல தூங்கினா பல்லு எப்படி இருக்கு பல் எப்படி இருக்கும் முகம் எப்படி இருக்கும் அவை எப்படி இருப்பா கற்பனை பண்ணிக்கோன்னா கவி சக்கரவர்த்தி கம்மன் அப்படிப்பட்ட தாடகை அவ இல்ல இது ஒரு பக்தி உள்ள பொண்ணு இவளுக்கு தாடகைன்னு பேரு காலையில எந்திரிச்சு குளிச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவான் அந்த குடத்துல தண்ணி தலையில தூக்கிக்கிட்டு வந்து சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு அப்படி மேல இருக்கு சிவலிங்கம் இந்த பொண்ணு அப்படி தூக்கி அபிஷேகம் பண்ணுவான் மாலை சாத்துவ கும்பிடுவா தினம் இவளுக்கு அது தொழில் ஒரு நாள் வந்து பொழுது இந்த தோல்ல இருந்த சேலை நழுவிருச்சு நழுவினால் சேலையை பிடிச்சுக்கணும் ரெண்டு கையையும் தூக்கி மாலையை போட்டா சேலை கீழே விழுந்தரும் இந்த பொண்ணு என்ன செய்வா கைய பிடிச்சிட்டா கையில மாலை இருக்கு மாலையை தூக்கி போடணும் எப்படி தூக்கி போடுறது சிவபெருமான் தலை அங்கே இருக்கு இவன் கையை தூக்கினா சேலை என்ன ஆகும் நழுதி கீழே விழுகும் அவளால் ஒண்ணும் செஞ்சு முடியல எவ்வளவு கஷ்டம் பாருங்க அப்படி தவிச்சா சிவபெருமான் பார்த்தாரு இரு இரு இரு அவரு தலையை குறிஞ்சார் தலையை குறிஞ்ச உடனே அப்படியே மாலையை போட்டுக்கிட்டான் தலைய அந்த ஆளு நிம்புறலை அங்கதான் வரலாறு என்ன அர்த்தம் ஒரு பொண்ணுக்கு மாறுபு சேலை விலகினா எதிர்த்தா தலையை கட்டுபெருமான் அன்புக்கு இணங்கி சிவபெருமான் தலையை குறிஞ்சாரா இவன் மாலையை போட்டு விட்டா சந்தோஷம் பெருமான் நிமிர்ந்து இருந்தா அவருக்கும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் வேற ஒருத்தலுக்கும் தெரியாது இவர் என்ன பண்ணிட்டாரு குறிஞ்ச உடிக்கே இருந்துட்டாரு சிவபெருமான் அர்ச்சகர் வந்து பார்த்தா சிவபெருமான் தலையை குறிஞ்சிருக்காள் சிவலிங்கம் என்ன ஏதுன்னு கேட்டா இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்ல ராஜாவுக்கு சொல்ல ஊர் முழுக்க வந்து பார்த்தது சிவலிங்கம் தலையை குறிஞ்ச உடிக்க இருக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி சிவலிங்கத்தை நிமித்துறது யானையை கொண்டா சிவலிங்கத்துல கைத்தை கட்டி யானை கழுத்துல கைத்தை கட்டி இழுக்க சொன்னாங்க யானை இழுத்து பார்த்தது சிவலிங்க ஆசை யானை மயக்கம் போட்டு விழுந்தது பத்து யானையை கொண்டாந்து இழு முடிகல அதுக்கப்புறம் என்ன செய்ய வந்து இழுத்து பார்த்தது முடிகலப்பட்ட செய்தி குங்கிலிய கலைகளுக்கு தெரிஞ்சது சிவலிங்கம் தலையை குறிஞ்சிருக்கா நேரையில் நிக்கணும் நாம் போறேன் நாம் போய் இழுத்து பார்க்கிறேன் ஏன் தெரியுமா இவளது யானையும் குதிரையும் சேனைகளும் சிவபெருமானுடைய திருமேலியை நிமித்த வேண்டும் என்று கழுத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு இழுத்து துன்பப்பட்டிருக்கிறார்கள் அந்த துன்பத்தை நானும் அடைய வேண்டும் சிவன் திருப்பணிக்கு துன்பப்படுவதிலே நான் பங்கு கொள்ள வேண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது புறத்து போயிட்டார் நம்ம குங்கிலிய கலையன் எங்க திருப்பணந்தால் தாடகேஸ்வரம் போயிட்டார் போனா சிவபெருமான் தலையை குனிஞ்சிருக்கிறார் கிட்ட போனார் ஒரு கயிற்று எடுத்தார் கயிறுனா கனமான கயிறு நம்ம தேர்வடம் பாக்கிறீங்கல்ல அப்படி கயிறு இந்த பாட்டை பாருங்க நன்னிய உருமையன் பின் நார் உரு பாசத்தாலே நார் உரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பாசம்னா ரெண்டு அர்த்தம் அன்புன்னு ஒரு அர்த்தம் கயிறுன்னு ஒரு அர்த்தம் இந்த பையன் பாசம் யமகர் மாராஜா வைக்கிறார் சிவபெருமான் மேல ஒரு கைத்தை கட்டினாராம் இழுத்தாராம் எங்க அழுத்தம் கழுத்தில் அழுத்தம் ரொம்ப இழுத்தா என்ன நாக்கு வெளியில வந்துடும் சிவபெருமான் அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா நேரே நின்றார் சிவபெருமான் நிமிந்திட்டார் இவர் கட்டி இழுத்த உடனே நிமுந்திட்டார் அமரரும் விசும்பில் ஆர்த்தார் தேவர்களெல்லாம் கும்பிட்டார்களா பத்து யானை கட்டி இழுத்து முடியலே அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டு பாசம்னா என்ன ஒரு அர்த்தம் கயிறு ஒரு அர்த்தம் அவர் அன்பு பாசம் கட்டுப்பட்டு சிவபெருமான் அண்ணலார் நேரே நின்றார் இன்றைய தலைப்பு அண்ணலார் நேரே நின்றார் சிவபெருமான் நேர நின்றாராம் அமரர்கள் விசும்பில் ஆர்த்தார் எல்லா தேவர்களும் கும்பிட்டார்கள் ஆகா குங்கிலிய கலைகள் அன்புக்கு எவ்வெருமான் தலை வணங்கினான் அன்பினால் ஆண்டவனை அடைய முடியாது அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்புக்குள்ளதான் வருவான் நீங்க என்னதான் பண்ணுங்க அன்பு செலுத்தினால் கடவுள் வந்து மடியில் உட்காருவார் பொங்கிலிய கரையார் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சி நடந்தது ஏழாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது அதை ஒட்டிய ஒரு காலகட்டம் மறக்காதீங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால அப்பர் சுவாமிகள் வந்தார் சம்பந்த சுவாமிகள் வந்தார் ரெண்டு பேரும் வந்தார்கள் குங்கிலியக்கரையர் வீட்டில் சாப்பிட்டார்கள் சேர்க்கலார் எழுதுகிறார் அடியார்களுக்கு அன்னம்பி செய்வது அதை விட பெருமை வேற என்னங்க இருக்கு ஆயிரம் பாவம் போயிடும் பெரியவங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா சம்பந்தர் சாப்பிட்டிருக்கார் முடிஞ்சது ரொம்ப காலம் சிவனடி தொண்டு செய்தார் எல்லோருக்கும் இன்னமுதல் அளித்தார் ஒரு ஆவணி மாதம் சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார் இது குங்கிலிய வரலாறு அடுத்தது கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன் இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகை அதிலே அடியார்கள் வரலாறு வரிசைக்கு வரும் இதுவரைக்கும் எத்தனை அடியார் பார்த்தான் தில்லைவாளேன் அப்புறம் திருநீலகண்டர் நாயனார் அப்பறம் குடிமார நாயனார் அப்புறம் மெய்ப்பொருள் நாயனார் விரன் மெண்டர் அமர் நீதி எரிபக்தர் ஏனாதி கண்ணப்பர் பத்து இப்போ கலைய நாயனார் பதினொன்னு பன்னெண்டு மானக்கஞ்சாரர் அது யாரு மானக்கஞ்சாரர் மானக்கஞ்சாரர்னா அது அவர் ஒரு வேளாளர் மாயவரத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு நல்ல நடராஜா ஆனதண்டாபுரம் சொல்றது ஆன தண்டாபுரம் ஒருத்தன் போய் கேட்டேன் என்னங்க இந்த ஊருக்கு என்ன பேரு ஆன தண்டாபுரம் ஏன் ஆன இந்த ஊருக்கு வராதா எனக்கு புரியல என்னமோ தப்பு பண்றாங்க ஆன தண்டாபுரம் இல்ல ஆனந்த தாண்டவபுரம் அத போய் ஆனதண்டாபுரம் ஆச்சிட்டாங்க பெரிய நடராஜா மாயவரூர் கோயில் தாண்டவபுரம் நம்ம ஆனந்தி கேட்டா ஆன வராதுங்கிறார் ஏன் ஆன வராது கூட்டிகிட்டு போனா வந்துட்டு போகுது ஆனந்த தாண்டவபுரம் அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஊர் கஞ்சாளூர் பேர் அங்கே மானக்கஞ்சாரர் வேளாளர் படைத்தலைமை வகிக்கக்கூடிய ஒரு வேளாளர் அற்புதமானது கருமை ஆண்டவனுக்கு தொண்டு செய் அடியார்களுக்கு தொண்டு செய் ஆண்டவனுக்கு தொண்டு செய்வதை விட அடியார்களுக்கு தொண்டு செய்வது ஆண்டவனை அடைவதற்கு எளிதான வழி அவருதான் பெரிய ஒரு ஒரே நோக்கம் இதுதான் இவர் யார் தெரியுமா நிறைய செல்வத்தோடு வாழ்ந்தவர் துணிவுடைய தொண்டர்க்கே ஏவன் செய்யும் தொழில் பூண்டார் தொண்டர்களுக்கு தொண்டு செய்வார் மண்டில் பெறும் செல்வத்தின் வளம் பெருக நிறைய செல்வம் சேர்ந்தது மற்றதெல்லாம் ஆறுலவும் சடைக்கற்றை அந்த அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார் அடியாரிகள் வந்து கேட்க வேண்டாம் குறிப்பறிந்து மற்ற கோயில் சாமி கும்புகிறதுக்கும் மதுர மீனாட்சியை கும்பகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு மற்ற கோயில்கள் இது வேணும் அது வேணும்னு மதுரை மீனாட்சி வேண்டாம் போய் போதும் உனக்கு என்ன வேணுமோ அது தரப்படும் எங்க ஆறு ஆறு நாள் புள்ள எட்டு நாள் புள்ள அது அம்மா பசிக்குதுன்னு கேட்க விட்டா தாய் பால் கொடுக்கிறார் பால் நினைந்து விட்டுண்டா இல்லையா மீனாட்சி அப்படி போய் நின்னா போதுங்க உங்களுக்கு என்ன வேணும் அது தரப்படும் இதெல்லாம் ரொம்ப அனுபவங்கள் மீனாட்சி போயின்னா எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி குறிப்பறிந்து கொடுக்க கூடியவர் வள்ளர் காங்கேயத்தில பொப்பன காங்கேயன் அவனுக்கு பேரு வந்திருக்கிற எல்லாருக்கும் வாரி வாரி புலவர்களுக்கு தரக்கூடிய பெருவள்ள ஒரு நாள் ஒரு புலவர் அந்த ஊருக்கு போறார் பொப்பன காங்கேயன் அந்த ஊர்ல இல்லை கோயம்புத்தூர் போயிட்டார் வந்தவர் திரும்பக்கோயத்தூர் வீட்டில் வந்தார் இப்ப அதுக்கு வழி கிடையாது வருத்தோடு திரும்ப காங்கேயன் வல்லர் அவன் தங்க நடைவண்டி ஓட்டிட்டு இருக்கான் தங்கத்தில முகத்தை பார்த்தான் வருத்தான் போயிருக்கோ வருத்தமா போற அப்பா இல்லமோ யோசிச்சான் நடக்க முடியாதான் நடவண்டியை திருச்சி கொடுத்துட்டான் அவனுக்கு நடவண்டி பெருசு புலவருக்கு தங்கம் பெருசு தங்க நடவண்டிங்க சொன்னா அப்பாண்ட நினைச்ச உடனே கைப்படக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் மனசுல நினைச்சு நினைச்சு சொல்லி பார்த்தாதான் பேச்சு கல்வி எல்லாம் வரும் இல்லைன்னா மறந்து போயிடும் வைத்தது ஒரு கல்வி மனப்படக்கம் ஒத்த நடையும் நடைப்படக்கம் ஒழுக்கம் ஒழுங்கம் பழகம் ஒழுக்கம் நட்பும்ல வந்தாத்தான் இல்லாட்டி கொடுக்கவே மாட்டான் அப்பா தாத்தா எல்லாரும் கொடுத்திருந்தா இந்த பைய தன்னை அறியாம கொடுப்பான் இந்த புள்ள எடுத்து கொடுத்தான் புலவர் சொன்னாரா குறிப்பறிஞ்சு கொடுக்கிற புள்ள கையெடுத்து கும்பட்டாரான் இந்த நாட்டில் நடந்த வரலாறு அது மாதிரி இவர் குறிப்பறிந்து கொடுப்பார் குழந்தை இல்லைபெருமானம் இருந்தார் எல்லாருக்கும் பொருள்களை கொடுத்தார் கடவுளே ஒரு குழந்தை வேணும் குழந்தை எதுக்கு வேணும் மன்னிக்கணும் நம்ம ஊர்ல ஒரு செட்டியா இருந்தாரு புள்ள எதுக்கு வேணும்னு கேட்டேன் கொல்லி வைக்க புள்ள வேணும்னாரு இது எப்படி இருக்கு கொல்லி வைக்க புள்ள வேணும்னாரு ஒரு பயபுற பதினேழு வயசு அவன் ஒரு கொல்லிய ரெடி பண்ணிட்டான் அப்பா நான் தயார் நீ தயாராகிற இது புள்ள எதுக்கு வேணும் தெரியுமா நான் வச்சு கும்பிட்டு மூர்த்திய பூஜை பண்றதுக்கு புள்ள வேணும் நான் பண்ணின நல்ல காரியங்களை எனக்கு பண்றதுக்கு புள்ள வேணும் திருப்பணியாப்பாற்றுக்கு நிம்மதியா சாகிதான் அதுக்குத்தான் இவருக்கு ஒரு புள்ளவன கடவுளை பெண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தையை பெற்றவன் கன்னிகாதம் பண்ண முடியாது பெண்ழந்தையை பெற்றவன் தான் கன்னிகாதம் பண்ணலாம் ஒரு பெண் குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கு கூந்தல் சும்மா மேல இருந்து கீழே வரைக்கும் பெண்ணுக்கு பேரழகு கூந்தல் கோயிலுக்கு போனா முடி எடுக்கிறான் ஏன் என் அழகை கடவுளுக்கு கொடுத்தேன் அர்த்தம் முடி இருந்தா அது ஒரு அழகு எங்க ஊர்ல ஒருத்தர் வலிக்கத்தலை மூணு நாலு முடிதான் இருக்கும் அரை மணி நேரம் சீருவாரு ஆசை இருக்க நாலு முடியும் இப்படி அப்படியும் சீவி பாக்கிறது ஒரு இயல்பு அழகு நமக்கு அதுக்காகத்தான் ஆண்டவன் கோயிலுக்கு முடி கொடுக்கிறது ரொம்ப அழகா இருக்கிறத நான் கொடுத்துறேன் உனக்கு அப்படின்னு இவர் குழந்தை அந்த பொண்ணு கூந்தல் அப்படி கூந்தல் நல்ல கூந்தல் அழகான பொண்ணு அறிவுள்ள பொண்ணு அடகு அறிவு சாதாரணமா சேராது இங்கே சேர்ந்திருக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாண பருவம் வந்தது கல்யாணம் பேசினார் நிச்சயம் பண்ணனர் மாப்பு யாரு தெரியுமா ஏயர்கோன் கழிக்காமற் அப்படின்னு இன்னொரு ஊர்ல உள்ள ஒரு படைத்தளபது ஏயர்கோன் கழிக்காமற் அவரு நாயனாரில் ஒருத்தர் அதை நம்ம பின்னால பார்க்க போறோம் ஏயர்கோன் கழிக்காம நாயனாருக்கு ஏயர்கோன் தலைவன் அர்த்தம் அவருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பேசணும் அங்க இருந்து யாரு கல்யாணம் பேச வந்தாங்களா சொல்றாரு மனம் பேச மூதறிஞர் கல்யாணம் பேசுறதுக்கு மட்டும் அறவறையான அனுப்பினா முடிகிற கல்யாணம்னு விட்டு போயிடும் அறிவுள்ளவனே அனுப்பணும் சொல்லி ஒரு வழியா ஒழுங்குபடுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க சேர்க்கிறார் தெளிவா சொல்றார் மூதறிஞர் வந்தாரா எதுக்கு கல்யாணம் பேசுறதுக்கு வந்த மூதறிவோரை மானக்கஞ்சாரனார் முந்தை முறைமையின் விரும்பி மரபினுக்கு தரும் பரிசால் என உரைத்து மனம் நேர்ந்து செலவிட்டார் நீங்க என்ன சொல்றீங்க ஏகர்கோன் கலிக்காம நாயனாருக்கு என் பண்ண கல்யாணம் சொல்றீங்க எங்கள் மரபு அவர்கள் மரபு ரெண்டும் சிவபெருமானை கும்பிடக் கூடியவர்கள் அதனாலே பொருந்தும் நாளைக்கு இந்த பொண்ணு போற இடத்துல அந்த பையனும் ஒன்றா இருக்கிறது சரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க நாளைக்கு காலையில் கல்யாணம் இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சிடும் மறுநாள் முடிஞ்சிடும் மாப்பிள்ளை அங்கிருந்து அவர் தங்கியிருக்கல இருந்து வரணும் இங்கே பொண்ணு கல்யாணத்துக்கு அழக அலங்காரம் பண்ணி கூந்தெடுத்த அலங்காரம் பண்ணி பொண்ணை நிறுத்தி இருக்கிறாங்க அப்பா பக்கத்துல நின்று அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கார் அந்த நேரத்திலே அங்கிருந்து ஒரு மாவிரத வேதியன் மாவிரதம்னா தெரியுமா மயிர் பூணூல் அணிந்தவர் இந்த முடி இருக்கு பாருங்க தலைமுடி அதுல பூணூல் அதுக்கு பஞ்சவதி பேர் பஞ்சம்னா விழிதல் அர்த்தம் பஞ்சம்ன விழிதல் அர்த்தம் வடி பஞ்ச வடி ஆறுமுகாவதன் சொன்ன அர்த்தம் பூநூலு விரிவா இருக்குமா அது முடி மனிதனுடைய முடியும் மயிர்ப்பூநூல் அதை போட்டு அவரு அங்கிருந்து வர்றார் திருநீரு மயிர்ப்பூநூல் அப்படியே வந்து நிற்கிறார் இந்த வீட்டில் என்ன விசேஷம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு என் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணமா ரொம்ப நல்லது வாழ்த்து சொல்லணும் கூப்பிடுங்க பொண்ணு வந்தது பார்த்தார் வாழ்த்து சொன்னார் கல்யாண வீட்டுக்கு போனா வயிறார சாப்பிட்டு வந்திடப்படாது அந்த பிள்ளைங்களை மனசார வாழ்த்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாது போர் குறைவில்லை கண்ணிய நாய் தூரும் கழுமல வள நகர் பெண்ணின் நல்லாடும் பெருந்தகை இருந்ததே இந்த பொண்ண மனசாறு அந்த பையனை வாழ்த்தனும் இவர் போனார் அந்த பொண்ணு கீழே தூம்புட்டுது வாழ்த்திட்டு பார்க்கிறார் சே இவளது நீள கூந்தலா கூந்தல் தலையிலிருந்து தரையில் விழுகுது இப்ப கூட சில புரோக்கர்கள் சொல்லுவான் பொண்ணுக்கு கூந்தல் தரையில விழுமா இவன் அதை கல்யாணம் பண்ணுவான் சௌரி இது ஒரிஜினல் கூந்தல் மேல இருந்து கீழே வரைக்கும் ஆரடி கூந்தல் ஆரடி நீளம் பேரடகு இந்த சாமியார் என்ன சொன்னார் தஞ்சரண திடைப்பணிந்து தாழ்ந்த மட கொடிதன் மஞ்சு தழைத்தென வேகம் மாதிரி கூந்தல் மஞ்சு தலைத்தென வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி இந்த கூந்தலை எப்படி பார்த்தாராம் அஞ்சலிமை தொண்டரை பார்த்து அணங்கு இவள் தன் மயிர் நமக்கு பஞ்சவழிக்காமென்றார் கழுத்தில் ஒரு பூனூல் போடுவேன் அது மயிர்ப்பூணூல் இவனுடைய முடி ரொம்ப நீளமா இருக்கு அதை கொடுத்தா நான் பூணூலா போட்டுக்கிடுவேன் தோணுதான் கல்யாண கண்ணிக்கு காலையில அழகான பொண்ணு மயிர் கூந்தல் அதை எடுத்து பஞ்சவடிக்காகும் என்றார் யாரு பறவை அடித்தளம் கொடுப்பார் பறவை அடித்தளம் கொடுப்பார் பரவக்கூடிய அடியார்களுக்கு திருவடியை தரக்கூடிய சிவபெருமான் பஞ்சவடிக்கு ஆகும் என்றார் காதல வார்த்தை விழுந்திருச்சு பொண்ணை கூப்பிட்டார் பொண்ணு பக்கத்துல வந்து நின்று தலைய குனிஞ்சது உடைவாள் எடுத்தார் வெட்டினார் இவ்வளவு நீள கூந்தல் எடுத்து கொடுக்க போனார் இந்த ஆள் மறைஞ்சிட்டார் ஏட்ட வெட்டியாச்சு கூந்தலை கையில வாங்கணும் கூந்தல் பழைய விட அதிகமாக வளர்ந்தது கடவுளுக்கு கொடுத்தா அதிகமாக கிடைக்கும் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் குளிக்க போனாங்க கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார் கண்ணா நீயும் குளிக்கிறியா குளிக்க போயிட்டான் பாஞ்சாலி மேல வந்தா சாப்பாடு தயாரின கொஞ்சம் பொருள் சகாதேவன் மேலே ஏறிட்டான் தர்மராஜா மேலே ஏறிட்டார் பீமன் அர்ஜுனன் நகுலன் எல்லாரும் மேலே ஏறியாச்சு கிருஷ்ண பரமாத்மா மட்டும் கழுத்தாளன் தண்ணியில நிற்கிறார் பாஞ்சாலி ஒரு பக்கம் பீமராஜா கண்ணா மேலவா அர்ஜுனன் கண்ணா வல்ல ஒண்ணு வரல அப்படி நிக்க வந்த கிருஷ்ணா கண்டுபிடிச்ச அதுதான் உணர்வுங்கிறது தலையை குறிஞ்சிட்டான் ஏதோ மான பிரச்சனை வர முடியாத சூழ்நிலை அவ பட்டு புடவை அப்படியே கட் பண்ண தூக்கி எரிஞ்சா கிருஷ்ண பரமாத்மா அத கோணமா கட்டிக்கிட்டு மேல வந்துட்டார் ஏன் ஆத்தில போயிடுச்சு என்ன செய்ய அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டான் பட்டு புடவைய கிழிச்சு கொடுத்தா கட்டிக்கிட்டு மேல வந்துட்டாரு இத ஒரு ஊர்ல சொன்ன ஒரு ஆள் எங்கிட்ட மெதுவா வந்துட்டான் சார் ஒரு சந்தேகம் என்ன கட்டி இருக்கிற காப்பாத்திருஷ்ணா உங்களையும் என்னையும் காப்பாத்த போறது சந்தேகம் காப்பாத்துறான் நியாயம் தானே அவன் கேட்டது இல்ல கிருஷ்ண வேணும் போக விட்டான் இவன் கொடுத்த சேலைய கட்டிட்டான் கோவனம் மேல வந்தான் தங்கச்சி மானத்தை காப்பாத்தி இருக்கிற கிருஷ்ண மறக்க மாட்டான் பதினஞ்சு வருஷம் முடிச்சான் தர்மராஜா எல்லாத்தையும் தோத்தான் நாட்ட தோத்தான் தம்பிமார தோத்தான் தன்னையும் தோற்றான் சகுலி சொன்னான் பாஞ்சாலிய வச்சு ஆடு அவர் ராசிக்காரி பாஞ்சாலிய வச்சான் ரெண்டு போடு ரெண்டு போட்டா பாஞ்சாலி அடிமை சகு போட்ட முி அடிமை பாஞ்சாலியை கூட்டிட்டு வா இழுத்துக்கிட்டு வா ஒத்தேலையோட நிற்கிறா துச்சாசன இழுத்துட்டு வந்தா அடிமைகளுக்கு சேலை தேவையில்லை சேலைய உரி எல்லாரும் உள்ள சவை பாஞ்சாலிய நிக்க விட்டு துச்சாசன ஆயிரம் ஜான பலம் உள்ளவன் சேலையை உரிய ஆரம்பிச்சான் இழுத்து இழுத்து பாத்தா கழுத்து வறுத்து கையை கொண்டு போனான் அவன் பலத்துக்கு முன்னாலே இவ பலம் ஒன்னும் செய்ய கையை தூக்கிட்டா கண்ணா கண்ணா கண்ணா வையகம் காத்திடுவாய் கண்ணா மணி வண்ணா என்ற மனச்சுடரே ஐயனின் பதமலரே சரண் ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி என்றாள் என்ன ஆச்சு சேலை வளர ஆரம்பிச்சு எப்படி வளர்ந்தது பொய் சொல்றவனுக்கு துன்பம் வர்ற மாதிரி புண்ணியம் பண்ணவனுக்கு நன்மை வர்ற மாதிரி பெண்ணுக்கு முதலிடம் கொடுத்தவனுக்கு வாழ்க்கை பெருகி நல்லா இருக்கிற மாதிரி பாரதி அத்தனவும் வகைக்கிறான் பெண்ணொழி வாழ்த்திடுவார் பெருகுதல் போல் தம்பி கலற்றிட கலற்றிட துணி புதிதால் புதுசு புதுசா வருது சேல டிசைன் டிசைனா வருது கலர் கலரா வருது மேட்சிங் ஜாக்கெட்டோட வருது யோசிச்சு பாருங்க கிருஷ்ணன்ல கொடுக்கறான் கொட்டுது அப்படி பொன்னுலையும் மிக புது புது புது புது புதுமைகளாய் புது போடுற புதுசா வந்து புது புது புது புது புதுமைகளாய் சென்னியில் கை குவித்தாள் அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றே முன்னிய கரிணாமம் தன்னில் மூளுனர் பயனுள்ள கருந்திடவே துன்னிய துண்ணியுில் கூட்ட விழுத்து கிருஷ்ணன் கொடுத்தான் பாஞ்சாலி ஒரு காலத்துல ஒரு சேலைய கிழிச்சு கொஞ்சம் போல கொடுத்தா இன்னைக்கு கோடிக்கணக்கில் புதுசு புதுசா டிசைன் டிசைனா அவளுக்கு கொடுக்கறான் கடவுளுக்கு என்ன கொடுக்கிறியோ அது பல மடங்கு உனக்கு திரும்பி வரும் பொண்ணுடைய கூந்தலை எடுத்து கொடுத்தார் அந்த பொண்ணுடைய கூந்தல் இப்போ முன்னை விட சிறப்பாக வந்தது எம்பெருமான் காட்சி கொடுத்தார் கல்யாணத்துக்கு முன்னால சிவபெருமான் காட்சி கிடைச்சது ரெண்டு பேரும் கும்பிட்டு சிவபெருமான் வாழ்த்தினார் மறைஞ்சிட்டார் மாப்பிள்ள அப்பத்தான் வந்து இறங்குற ஏகர்கோன் கணிக்காமனாயனார் உனக்காக சிவபெருமான் வந்திருக்கார் இந்த கூந்தல் சிவபெருமானுக்கு கொடுக்கப்பட்ட கூந்தல் அவளை ஒரு கும்பிடு போட்டார் கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போனார் மகிழ்ந்தார் மனம் செய்தார் நம்ம மான கஞ்சாரர் அவங்க அப்பா ரொம்ப நாள் இருந்து அதுக்கப்புறம் ஒரு மார்கழி மாதம் அடைந்தார் வரலாறு வரலாறு அறிவாள் தாயார் அறிவாள் தாயர் இந்த அறுபத்தி பேர்ல ஒருத்தர் அறிவாளோட நிற்பார் இந்த படங்கள்ல பாருங்க கையில தருக்கு அறிவாள் அறிவாள்னா தெரியும் இல்ல இந்த நம்ம நெல்லாம் அறுக்கிறதுக்கு செடிகளை நம்முடைய நெல்லை அறுவடை பண்றதுக்கான அறிவாள் அதை வச்சுக்கிட்டு நிப்பாரு அவருக்கு பேரு அறிவாள் தாயர் பேரு அவர் என்ன சார் பண்ணாரு இந்த அறுபத்தி மூணு பேருக்குள்ள வர்றதுக்கு அவர் ஊரு கனமங்கலம்னு ஒரு ஊர் கனமங்கலம் எங்க இருக்கு திருத்துறப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கு திருத்துறப்பூண்டி எங்க இருக்கு திருவாரூருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு திருவாரூர் எங்க இருக்குன்னு தெரியாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கு அவளுக்குதான் நான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் திருவாரூர் நல்லாவே தெரியும் மறக்க திருவாரூருக்கு பக்கத்தில் திருத்துறை திருத்திரப்பூண்டிக்கு பக்கத்திலே கனமங்கலம் பயிர்கள் வளர்ந்திருக்குமா யானையை மறைக்குமா அவ்வளவு உயரத்துக்கு பயிர் அங்கே ஒரு வேளாளன் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் விருந்த வச்சுட்டு சாப்பிடக்கூடாது அப்படிப்பட்டவனுக்கு வேளாளன் பேர் நம்மளுதான் விருந்து உபசரிக்கிறான் நான் சொல்லல நான் இந்தியாவை சொல்லல இங்கே விருந்து உபசரணை அற்புதமா இருக்கு அதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க விருந்தன்னா என்ன தெரியும் புதுமைனு அர்த்தம் தமிழ்ல எங்க மாமனார் வந்து இருக்காரு எங்க வீட்டுல விருந்து வைக்கிறோம்னா தப்பு மாமனார் என்ன புது எங்க சித்தப்பா வந்திருக்காரு எங்க சித்தி வந்திருக்கிறா எங்க அத்தை அத்தை வீட்டுக்காரரு அதெல்லாம் சுற்றம் விருந்துன்னு சொல்லப்படாது விருந்தன்னா யாரு முன்ன பின்ன தெரியாதவருக்கு சோடு போட்டா தான் விருப்பம் உங்க வீட்டுல சாப்பிட்டா விருந்து சொந்தக்காரன் சாப்பிட்டா சுற்றம் அஞ்சு பேருக்கு சோறு போடுற கடமை இல்லறத்தானுக்கு தென்புரத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஆங்கு ஐம்புலத்தார் ஒம்பல் தலை திருவள்ளுவர் தென்புலத்தார் திதி கொடுக்கிறோம் கடவுள்னா நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவுதான் சில ச வீடுகள்ல வச்சு கும்பிடக்கூடிய தெய்வம் முன்னோர்கள் அவங்களுக்கு திதி கொடுக்கிறோம் தென்புலத்தார் இரண்டாவது தெய்வம் விருந்து ஒக்கல் சுத்தத்தார் அஞ்சு பேருக்கும் சாப்பாடு போடணுமா ஒரு இல்லடைத்தான் இப்போ விருந்து நம்மளுதான் விருந்து பண்றோம் ஒரு ஊர்ல விருந்து சா விருந்து கொடுக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் ஒரு பொண்டாட்டியும் சமைச்ச உடனே கதவை திறந்து சாப்பாடு தயார்ன்னு சொல்லணும் வெளியில யாராவது புதால் வந்தா உள்ள போவான் உள்ள போய் அவன் சாப்பிடுவான் அவனுக்கு சோறு போட்டு சாப்பிட இப்படி ஒரு கட்டுப்பாடு ஊர்கட்டுப்பாடு இந்த கஞ்சனும் கஞ்சியும் யோசிச்சாங்க ஒரு காரியம் பண்ணுங்க நீங்க என்ன செய்யணும் கதவை திறந்து பாருங்க ஆளே இல்லாத போது சாப்பாடு தயார்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்துருங்க சொன்னா ஆச்சு சோறு போடாம விட்டாப்பிலையும் ஆச்சு சந்தோஷம் அதே மாதிரி கதவை திறந்து பாப்பான் ஆள்ல்லாத பொழுது சாப்பாடு தயார் சாத்திக்கிட்டு வந்துடுவாங்க சொன்ன உடனே அவன் ஓடி வந்தா இவன் அதுக்குள்ள கதவை சாத்திட்ட அவன் பிடிச்சிட்ட நாளைக்கு இந்த ஆளை விடப்படாது மறுநாள் காலையில் இவன் வீட்டு வாசப்படிய அந்த பன்னெண்டு மணிக்கு கரெக்டா வந்து நிற்கிறான் பாருந்துட்டானே நான் என்ன பண்ணுவேன் உட்காந்துட்டான் கூட்டிட்டு போயிட்டாட்டி இந்த பழலுக்கு சோறு போட கூடாது என்ன செய்யலாம் நீங்க என்ன அடிக்கிறாப்பில் அடிங்க நான் அலராப்புல அழறேன் அந்த ஆள் போயிடுவான் அப்ப புருஷன் சண்டைனா அந்த வீட்டுல எவனாவது விருந்து கூட சரி பொண்டாட்டி முதுகலை கைய வச்சு அடிச்சான் அதான் அடிக்கிறாப்புல அடிக்கிறது முதுகல அடிச்சு அவ திருப்பி அடிச்சு விடுவான் அதனால கைய வச்சு அடிக்கிறாப்புல அடிச்சான் அவனும் அழறாப்புல அழுதான் அரை மணி கழிச்சு வந்து பார்த்தாங்க இந்த ஆளை காணான் அவ்வா போயிட்டான் கதவை சாத்து கதவை சாத்தியாச்சு வந்து ரெண்டு சாப்பிட உட்கார்ந்தா எப்படி போகாம இருந்தும் இப்ப சோறு போடுறேன் உண்டல் சாவா மருந்தரின் வேண்டற்பாற்ற அறிவாழ் தாய நாயனார் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார் சிவபெருமானுக்கு சாப்பாடு சாப்பாடு என்ன தெரியும் சம்பா அரிசி சோறு மாவடு கீரை கீரை உடம்புக்கு அவ்வளவு நல்லது குறைவான செலவுல நிறைவான சாப்பாடு ஒரு வயசுக்கு மேல கீரை சாப்பிட்டு ஆகணும் நாற்பது வயசுக்கு மேல கீரை சாப்பிட்டே ஆகணும் சாதத்துக்கு கீரைய தொட்டு சாப்பிடக்கூடாது கீரைக்கு சாதத்தை தொட்டு சாப்பிடணும் சில பேர் இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட மாட்டேன் சாம்பார்ல இட்லியை நீண்ட விட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி செங்கீரை மாவடு இந்த மாவடு இருக்கு பாருங்க ஆஹா மாதா ஊட்டாத சோறு மாங்க மாதா ஊட்டாத சோறு மாங்கா ஊட்டும்மா மாவடு அவ்வளவு நல்லா இருக்கும் இவர் சிவபெருமானுக்கு அதை கொடுக்கிறது சம்பா சோறு செங்கீரை மாவடு தயிர் போட்டு கோயிலுக்கு போவார் சிவபெருமானுக்கு அதான் நைவேத்தியம் மின்னு செஞ்சடை வேதியாமென்று சென்னல் இன் சென்னல் சாதாரண மட்டமான நெல் சென்னல் செங்கீரையும் மண்ணு பைந்துனர் மாவடுவும் கொணர்ந்து அண்ண என்றும் அமுது செய்விப்பரா கடவுளுக்கு தினம் இவர் சாப்பாடு போடுவார் கடவுள் சாப்பாடு போடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பசிச்சுதான் திருக்கச்சூர்னு ஒரு ஊர் திருக்கச்சூர்ல போய் சுந்தரமூர்த்தி உட்கார்ந்து கடவுளே பசிக்குதேன்னாராம் சிவபெருமான் அங்கிருந்து ஒரு அந்த வேஷத்துல புறப்பட்டு நாலு பிச்சை எடுத்து கொண்டாந்து சிவபெருமான் ஏன் நாலு வீட்டுல பிச்சை எடுத்து சோடு போட அவருக்கு கோயில் மடப்பள்ளி இருக்குல்ல மடப்பள்ளி சோத்தை எடுத்து போட வேண்டியதானே ஏன் மடப்பள்ளி சோத்தை போடாம நாலு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பாடு போட்டாரு குன்னக்குடிசாமி சொல்றாரு மடப்பள்ளிச்சோடி என்ன லட்சணத்துல இருக்கும்னு அவருக்குத்தானே தெரியும் இதை எதுக்கு அடியாருக்கு போடுவானே நாளை வீட்டுல நல்ல சாப்பாடு பிச்சை எடுத்து போடுவோம்னு போட்டாராம் காதல் செய்து கி கடிமாமலரினையேத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகிதே ஓத கண்டேன் முன் மறவேன் உமையால் கணவாய் ஆதர் பழன களனி கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு பின்னாலை வரு சிவபெருமானுக்கு சென்னல் அரிசி அதுல என்ன வேடிக்கைனா செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சது மறைஞ்சது கூலி வேலைக்கு போயிட்டார் கூலி வேலைக்கு போனா சென்னல்லும் கார் கிடைச்சா நமக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுதிப்பாடு சென்னல் கூலியா கொடுத்தா சிவனுக்கு கார் கூலியா கொடுத்தா நமக்கு சிவபெருமான் ஒரு பார்வை பார்த்தார் கூலி கொடுக்கறவன் பூரா சென்னலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரு சாப்பிட முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா நம்மளா இருந்தா சொன்னதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவோம் அவருக்கு அந்த பேச்சே கிடையாது குறிக்கோள் சென்னல் வந்தா சிவபெருமானுக்கு கார்ணல் நமக்கு என்ன பண்றது சரி பரவாயில்ல சென்னல் பூரா சாப்பாடு இவங்க புருஷனும் பொண்டாட்டியும் சாப்பிடலை கீரை வீட்டுக்கு முன்னால பயிர் போட்டு மரத்துல இருந்து மாங்க மாவடு வேற ஒன்னும் செலவில் ஆண்டவனுக்கு கொண்டு போய் குடுத்துக்கிட்டே இருக்க சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு உடம்பு தாங்குமா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சாப்பாடு இல்லை சிவபெருமானுக்கு சென்னல் சோறு அதான முக்கியம் நம்ம சாப்பிடுற பொழுது கடவுளுக்கு கொஞ்சம் கொடுக்கறது பெரிய காரியம் இல்ல தனக்கு முன்பு நமக்கு முன்பு இங்கு உணவிலும் அடிசு தகவற அமைக்குமாறு மாறன் நாயனார் கேட்டாரா நமக்கு சாப்பாடு டாட்டாலும் அடியார்களுக்கு சோறு போடணும் அது மாதிரி சென்னல் அரிசி சிவபெருமானுக்கு கார்னல் அரிசி கிடையாது புருஷனும் கொண்டாட்டியும் பட்டினி சிவபெருமானுக்கு அரிசி சோறு தயார் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கங்க கேட்டு தயிர் வாங்கி ஊத்தி மாவடுவை மேல வச்சு கீரை அதுக்கு மேல வச்சு தலையில தூத்திக்கிட்டு இவர் நடந்து போறார் ஊர்ல இருந்து குறுக்கு வழி வயல் வரப்பு வரப்பெல்லாம் வெடிச்சு கிடக்கு மழை இல்லை பஞ்சகாலம் கஷ்டம் நடந்து போறார் பொண்டாட்டி பின்னால் அவர் பத்து நாள் பட்னி இருந்தா நடக்க முடியுமா ரெண்டு நேரத்தில் நடக்க முடியாது வயிறு முட்ட சாப்பிட்டாலும் நடக்க முடியாது பட்னி நடக்க முடியாது நடக்க முடியலை ஒரு கையில இந்த திரு அமுது மாவடு கீரை எல்லாம் வச்சிருந்தாரில்ல அந்த கை அப்படி சாஞ்சிருச்சு விழுந்தது நிலப்பிளவு அதுக்குள்ள விழுந்துருச்சு போச்சு இன்னைக்கு சிவபெருமானுக்கு சாப்பாடு இல்லை தப்பு பண்ணிட்டேன் எம்பெருமான் திருவமுதி செய்ய முடியாமல் விழுந்து விட்டன ஐயோ என் செயல் போயிற்று என் குறிக்கோள் போயிற்று நான் இனிமே வாழக்கூடாது இதுவரைக்கும் உடம்புல தளர்ச்சி மனசுல உறுதி இப்ப மனசிலையும் தளர்ச்சி மனசு உறுதியா இருந்தா உடம்பு ஒன்னும் பண்ணாது மனசு தளர்ந்து போச்சுன்னு வச்சுக்க உடம்பு உடனே தளர்ந்த நமக்கு ஒரு வியாதின்னு சொல்லிவிட்டார் ஆடிடுவோ வியாதியா மனசு தைரியம் இருந்தா உடம்பு ஒண்ணும் பண்ணாது இப்ப மனசு தளர்ந்தது அப்படியே விழுந்தார் பகவானே நான் சித்து போயிடணும் உனக்கு சோறு போட முடியாத நான் இருக்கக்கூடாது கையில கருக்கு அருவாள் எது இந்த சென்னல் எல்லாம் அறுக்கிறதுக்கு வச்சு அறிவாள் அறிவாடு எடுத்தார் கழுத்துல போட்டார் விழுக்க ஆரம்பிச்சார் நாலு அஞ்சு மேல தாங்காது சும்மாவே பட்னி சிவபெருமான் பார்த்தார் அப்பனே நிறுத்து நிறுத்து நிறுத்து நான் சாப்பிட்டேன் எப்படி சாப்பிடுவேன் அதான் மண்ணுல கொட்டி மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை வந்தது இவர் கைய புடிச்சிருச்சு சாப்பிட்டேன் நீ சாப்பிடறதுக்கு என்ன மாவடிவை கடிச்சு பார்த்தாலும் மாவடுவை கடிச்சு அந்த மோர் சாரத்தோட சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் மாவடிவை கடிக்கிற சத்தம் கேட்டுது சந்தோஷம் இவருக்கு எம்பெருமானே மாவடு கடிக்கிற சத்தம் கேட்டுது வீசிய செய்ய பெருமான் ஒரு கையினாலே இவர் கையை பிடிச்சார் அப்புறம் மாவடு அந்த சவுண்டுக்கு தமிழ் பாட்டு கேட்டுதான் எது அந்த மாவடுவை கடிக்கிற சத்தம் நின்றும் நீ கு போதும் கடிக்கிறேன் சத்தம் கேட்டுதான் பெருமானே அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிவிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி ஐயோ மண்ணுல போட்ட சாப்பாட்ட சாப்பிட்டிருக்கியே வெடிப்புல போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு பாகமான போற்றி பார்க்கிறார் சிவபெருமான் அம்பாலோட காட்சி கொடுக்கிறார் நன்னுதல் உடனே கூட என்றும் நம் உலகில் வாழ்வாய் இந்த பொண்டாட்சியோட இப்படியே வா மனைவியோடும் நம்முடைய அறிவாள் தாயர் அவருக்குறை அன்றைக்கு அந்த திருவாதிரை அன்றைக்கு சிவபெருமானுடைய திருவடி சேர்ந்தார் இது மூணாவது வரலாறு நாலாவது ஒரு வரலாறு இன்னைக்கு நாலு வரலாறு பார்க்கணும் ஆணாயன் ஆயனார் ஆண் ஆயர் ஆன்ன பசுமாடு ஆயர்னா யாதவ பெருமக்கள் யாதவ பெருமக்கள் மாடு மேய்க்கக்கூடியவர்கள் சேர்ந்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்ய தவம் செய்தது தோன்றியவர் ஆண் ஆயர் சோழ நாடு மேல் மல நாடுன்னு ஒரு பகுதி லால்குடிக்கு பக்கத்தில் திருச்சிக்கு பக்கம் லால்குடி லால்குடியிலிருந்து பூவாலூர் போற வழியில மழநாடு அங்கே திருமங்கலம் ஒருவரும் ஏகப்பட்ட திருமங்கலம் இருக்கு மதுரைக்கு பக்கம் ஒரு திருமங்கலம் இருக்கு இது லால்குடிக்கு அருகிலே உள்ள திருமங்கலம் அங்கே ஆயர் குளம் ஒருவர் பிறந்தார் அவருக்கு ஆண் ஆயர் பெயர் சங்கம் ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார் யர் குலத்துக்கு என்ன பெருமேன் அந்த திருமங்கலத்துக்கு என்ன பெருமை திருமங்கலம் பரசுராமர் பரசு பெற்ற இடம் சமதக்வெருமானத்தில் இருந்து தவன் செய்து மலுபாலை பெற்ற இடம் திருமங்கலம் அதனால அங்க சுவாமிக்கு பேரு பரசுராமேஸ்வரனுடைய திருமழுவுடைய நாயனார் அப்படின்னு பேர் அந்த ஊர் திருமங்கலம் வேத ஓசை வேண்குழல் ஓசை வெண் சங்கு ஓசை கேட்கும் ஆயர்குல மக்கள் ரொம்ப பேர் வாழ்கிறார்கள் ஆயர்குலம்னா யாரு யாதவ பெருமக்கள் சுருக்கமா சொல்ல போன பசு எருமை ஆடு எல்லாவற்றையும் மேய்க்கக்கூடிய பெருமக்கள் பக்தியினாலே ரொம்ப சிறந்த பெருமக்கள் ஆயர் குலம் பெருமக்கள் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணது ஆயர் குலத்தில் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆண்டாள் நாச்சியார் வாக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் இந்த ஆயர் குல பெண்களினுடைய பக்திக்கு ஆயர் குலத்திலே கோபிகா ஸ்திரிகள் பதினாறாயிரம் முனிவர்கள் ராமாயண காலத்திலே ராமனை பார்த்து காதலித்தவர்கள் பதினாறு ஆயிரம் முனிவர்கள் நமக்கு ஒரே பண்டாட்டி சீவேன் நீங்கள் பதினாறாயிரம் முனிவர்கள் நம்மை விரும்புகிறீர்கள் அடுத்த பறவையிலே கோபிகா ஸ்திரிகளாக மாறுங்கள் நாம் உண்மோடு அடுத்த பறவியில ராமர் கிருஷ்ணரா வந்தார் கோபிகா ஸ்திரிகளாக இந்த பதினாறு ஆயிரம் முனிவர்களும் பெண்களாக வந்தார்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கண்ணனாக எம்பெருமான் போய் அவரோடு நடனம் ஆடினார் அப்படின்னு பாகவதம் பேசுகிறது ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிற பொழுது நாரதர் வந்தாராம் கண்ணா இன்னைக்கு என்ன விசேஷம் ஒரே கூட்டமா இருக்கே இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் கண்ணன் சொன்ன அப்படியா ஒரு வாழ்த்து சொல்லிட்டு சாப்பிட உட்கார்ந்துட்டும் அவன் அவனுக்கு ஆயிரக்கணக்கில் கேட்டு வந்திருக்கிறான் எல்லாரும் பாரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு வந்திருக்கிறவரு அவரு வீடு கட்டுறதுக்காக ஒரு சகசரண பண்ற என் பொண்ணுக்கு மாப்பிளைய கொடு வியாபாரம் தானே பக்தர் யாரும் கிடையாது என்ன கிருஷ்ணா இப்படி சொல் ஆமா இருக்கிற கிருஷ்ணனுக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு நடிக்கிறான் தலைவதிக்குது தாங்க முடியலாம் எல்லாரும் என்ன செய்யலாம் டைகர் என்னென்னவோ மறந்து எல்லாம் போட்டு தலைவியாச்சு தலைவலி நிக்கல அது எப்படி நிக்கும் அது வந்தே நடிக்கிறவனுக்கு எப்படி நிக்கும் தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குறதா நடிக்கிறவனே எழுப்ப முடியாது வழியே இல்லை ஒரே ஒரு மருந்து இருக்கு என்ன மருந்து என்னுடைய அடியார்கள் திருவடியிலே பட்ட மண் அதை கொண்டாந்து பத்து போட்டா தலைவலி நிச்சயம் நாரதா நீ செய்ய மண் உன் தலையில பட்டா அந்த பாவத்தை தீர்க்க நான் ஏழு ஜென்ம நரகத்துக்கு போகணும் நீ பரமாத்மா நான் மாட்டேன் சத்தியபாமா என்னால முடியாது ருக்மிணி மாட்டேன் வந்த யாரும் ஒத்துகிற கிருஷ்ணன் தலைவர்கள் ஓடி வந்தார் ஆயர் குளம் கோபிகா ஸ்திரிகள் ராதை தலைவி நாரதர் வந்து சொன்னார் ஐயோ கண்ணனுக்கு தலைவடியா மருந்தென்ன போட்டீர்கள் அவர் ஒரு மருந்து கேட்கிறார் இந்த மருந்து எங்கிட்ட கிடையாது என்ன மருந்து அடியார்களுடைய பாத தூணி அவ்வளவு தானே ஒரு ஒரு தாவணி தாவணிய கீழே போட்டா நாலு பேர் பத்து பேர் எல்லா கோபிகாஸ்திரிகளையும் கூப்பிட்டா மிதிக்க சொன்னா அவளும் மிதிச்சா இவளது மண்ணு கிடைச்சது ஒரு உருண்டையாக்கினா கொண்டுகிட்டு வந்தா கிருஷ்ணனுக்கு பக்கத்துல வந்தா தண்ணீரை ஊத்தி கொழப்பி அப்படியே நெத்தியில பத்து போட்டுட்டான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தலைவதி நாரதர் கேட்கிறாரே ராதே நீ நரகத்துக்குள்ள போவே உன் கால் மண்ணு கிருஷ்ணன் எத்திலப்பட்டால் ஏழு ஜென்மம் உனக்கு நரகம் அவர் சொன்னா பரவான் கிருஷ்ணனுக்கு தளபதி தீர்மானால் ஏழு ஜென்மம் அல்ல நூறு ஜென்மம் நரகத்துக்கு போக நான் தயாரும் இவன பக்தி புரியுதான் பக்தி நம்மளுக்கு வருமா ஒரு கால வராது அந்த குலம் யாதவர் குலம் ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார் தூய சுடர் திருநீரு விரும்பு தொழும்புள்ளார் வாயினில் மெய்யில் வழுத்தும் மனத்தில் வினைப்பாலில் பேயுடன் ஆடும் பிரா நடி அல்லது பேணாதார் பேயோடு ஆடக்கூடிய சிவபெருமான தவிர வாயினாலே யாரையும் பேசுவதில்லை மனத்தினாலே யாரையும் நினைப்பதில்லை உடம்பினாலே வேறு யாரையும் தொழுவதில்லை மனம் மொழி உடம்பு எல்லாம் சிவபெருமானுக்கு நிறைய பசுக்களை வளர்த்தார் ஆனம் பெருகச் செய்தார் தொழுவங்கள் கட்டினார் எல்லாம் பண்ணினாரா ஒரே ஒரு ஆசை அது என்ன ஆசை கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை எப்படி பண்றது குழல் ஊதி அர்ச்சனை பண்ணணும் இது எப்படி இருக்கு குழல் குழல் புல்லாங்குழல் குழல் தமிழ் நாட்டுல தமிழ் கருவி மூணு கருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு தமிழ் இசை மகா நாடு எம் எஸ் சுப்புலட்சுமி பாட்டு மூணு மணி நேரம் எல்லாம் தமிழ் பாட்டு மூணு மணி நேரம் அப்போ கீயாப்பை விஸ்வநாதம் ஒரு புண்ணியவன் வந்து பேசுற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு வகை கருவிகள் இருக்கின்றன என்ன இசைக்கருவி தோல் கருவி தொலைக்கருவி நரம்பு கருவின்னு மூன்று இருக்கு தோல் கருவி முழவு நரம்பு கருவி யாழ் துளை கருவிங்குழல் இது மூணும் தமிழ் கருவி ஒரு கட்சி கேட்குது விஸ்வநாதன் சொல்றார் தமிழுக்கே உரிய வேற மொழிக்கு இல்லாத சிறப்பு நகரம் இருக்கு பாத்தியார் வேற மொழியில கிடையாதுங்க மாலை பொழுதில் வந்தது மாலை பொழுதில் காலை வந்தது ஒரு வெள்ளக்காரர் சொல்ல சொல்லுங்க மாலை பொழுதில் காலை வந்தது இருக்கிறது தமிழுக்கு போடுற சிறப்பு நகரம் இங்க தொட்டா இல்ல மடங்கினா இல்ல இங்க நல்லா மடங்கினா அல்ல நம்ம டிவியில அநியாயம் பண்றான் கே இந்த லகரம் தெரியாம அவனவன் பேசிட்டு இருக்கான் முக்கியமானது எது தெரியுமா யாழ் அதை விட முக்கியமானது குழல் ஏன் தெரியுமா யாழ் செயற்கை குழல் இயற்கை நம்ம உண்டாக்கித்தானே வாசிக்கணும் குழல் அதுவா வாசிக்கணும் என்ன சார் சொல்றீங்க மூங்கில் புரட்டு மூங்கில் தீபுடிச்சது அங்கங்க துவாரம் எழுந்துருச்சு காற்று அதுவழியா உள்ள புகுந்து வெளியில வருது நல்ல குழல் ஒளி இயல்பா கேட்கும் செயற்கை குழல் இயற்கை சரிகம பதனியோடு சாதனை முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய் கண்ணதாசன் பாட்டு திருவாவரத்துல ராஜரத்தனம் பொள்ள நாதஸ்வரம் வாசிப்பான் ஆனா குழல் மாதிரி அது அது வேற இது வேற புல்லாங்குழல் வேற நாதஸ்வர வேற இது மாதிரி தானே ராஜரத்தனம் பொள்ள இறந்த பொழுது சரிகம பதனியோடு சாதன முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய் உலகத்தையே காமிச்சிட்டியாப்பா அப்படின்னு அடுத்தான் முருகப்பெருமான் முதல்ல குழல் வாசித்தவன் கண்ணன் அப்புறம் குழல் வாசித்தவன் சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை குழலன் கோட்டன் குறும்பல் நக்கீரர் பாடுறாரு கையில் குழலை வைத்திருப்பவன் முருகன் குழலன் கோட்டன் குறும்பல் லியத்தன் முதல்ல அது கிருஷ்ண பரமாத்மா குழல் ஊதினாரா பெரியாழ்வார் பாடுறாரு கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது எல்லாம் வந்து நிக்கிறான் இந்த பசுமாடு காதை ஆட்டுமா அது கூட காதை ஆட்டாம அப்படியே கேட்டுதான் செவி ஆட்டகில்லாவே எங்கிருந்து வருகுவதும் ஒளியாவரிசைக்குவதும் அந்த காலத்துல எம் எஸ் சுபலட்சுமி மீராவா நடிச்சாங்க கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி அந்த மீரா பாடுற பொழுது ஒரு தமிழ் பாட்டு காற்றின கீதம் படிச்சு அவளை பாடினா தெரியும் வந்துடும் என்ன குழல் குழல் கொடுத்த முந்தில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் கோயில் வைக்கிறான் இந்த பாட்டை மலையாளத்தில் குருவாயூர் கோயில்ல வைக்கிறான் இந்த குழலுக்கு ரொம்ப பெருமை குழல் யார் கையில் இருக்கும் கண்ணன் கையில இருக்கும் ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணனர் குழலை பத்தி நல்லா பேசினார் கிருஷ்ண பரமாத்மா கொளலி குழலினாலே ஊதினார் அப்பொழுது பட்ட மரங்கள் எல்லாம் துளிர் விட்டன பட்டு போன மரத்துல இழவந்துதான் எல்லாரும் பக்தியோட கேட்டாங்க இந்த ஓரத்துல ஒரு ஆளு எந்திரிச்சிட்டார் ஐயா ஒரு ஐயம் என்ன பட்ட மரம் துளிர் விட்டதா ஆமா இவர் வாயில வச்சிருக்காரு அதுவும் பட்ட மரம் தானே பேசுற பொழுது யோகிச்சு பேசணும் அறிவாளி மறக்காதீங்க நம்மளோட அறிவாளிகள் கீழே உட்காந்து இருப்பாங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இவர் பார்த்தாரு ஆளு இப்படி புடிச்சு விட்டாரு புல்லாங்குழல் துளிர் விட்டதா நாளைக்கு நாளை ஓடிவேன் அந்த தெளிவா சொன்னாரு கடவுள் திருவருள் இல்லை புல்லாங்குழல் துளிர் விடவில்லை ஏன்னு கேட்டாரு கண்ணனுடைய வாயபூதம் பட்டு வாயிலே இருந்து அந்த எச்சில் பட்டமையினாலே புல்லாங்குழல் இனி பிறவாத சாகுஜிய பதவியை அடைந்து விட்டது அதனாலே துளிர் விடவில்லை அந்த அனுசரித்து உட்காந்து அதான் கெட்டிகாரத்தனம் ஆமா அவனுடைய வாய் எச்சில் படதே பதினாறாம் ஆயிரவர் தேவிருக்கு பதினாறாயிரம் தேவிமார் பார்த்திருக்கிற பொழுது இந்த புள்ளாங்குழல் உன் வாயிலே உட்கார்ந்து உன் வாய முத சாப்பிடுது கொஞ்சம் அவங்களுக்கும் பங்கு கொடுக்க ஆண்டாள் நாச்சியார் வாக்கு ஆண்டாள் நாச்சியார் திருப்பொடி பதினாறாயிரம் தேவிமார் பார்க்கிறாங்க எவ்வளவு பொறாம இது இவன் வாயிலே உட்கார்ந்து இருக்க செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி ஆண்டாள் ஆச்சி அது வாக்கு இருக்கட்டும் நம்ம ஆனாய நாயனார் குழல் ஊதுவார் அன்னைக்கு ஒரு ஆசை குழல் ஊதணும் குழல் தானே பண்ணணும் போய் பெரிய மூங்கில் வளர்ந்த மூங்கில் நல்ல முத்தின மூங்கில் எடுத்து ஒரு வருஷம் அத காய போடணுமா காய போட்டு அடியில ஒரு அதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி ஒழுங்கு பண்ணணுமா எப்படி பண்ணணும்னு சேக்கலார் சொல்றார் மூங்கில் தயாரிப்பது எப்படி இல்லை புல்லாங்குளம் தயாரிப்பது எப்படி தயாரிச்சு வச்சு ஊத ஆரம்பிச்சாராம் என்ன ஊதுன நம்ம ராகு கேக்குது ஒரு நாள் ஒரு மாலை நேரம் கழுத்துல மலர் மாலை அணிந்து கொண்டார் தலைமுடியை முடித்து கண்ணியாக கட்டினார் அதிலே ஒரு மாலை காதலே காந்தல் மலர் மர உரி தலை உடி கலை உறி தோல் செருப்பு கையிலே ஒரு கோல் மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு வேளல் அது கார்காலம் மழை காலம் மயில் ஒரு பக்கம் ஆடுகிறது பாடுகிறது முல்லை வாய் பிறக்கிறது மாலை நேரம் கார்காலம் புரப்பிட்டார் வெளியில வந்தார் ஆனாயர் ஒரு கொன்றை மரம் கொன்றை பூ இருக்கிறார் உடையவர் பால் மடை திறந்தால் அன்பு வெள்ளம் அமுத வெள்ளம் ஆரோகணம் அவரோகணம் கொன்றை மரத்தடி புல்லாங்குடலை வச்சு உதாரிச்சார் வள்ளலார் வாசிக்கும் மணித்துளை வேங்குழலின் உள்ளுரை அஞ்சலு என்ற அஞ்சலு ஆக்கி ஒழுகி எழு மதுர ஒளி வெள்ளம் நிறைந்து எவ்வுயிருக்கும் மேல் அமரர் தரு விளை தேன் தெல் கலந்து அமுதத்தோடு கலந்தது காதலை அமுதம் பாய்ந்தது செந்தமிழ்நாடனின் போதினிலே இ தேன் வந்துது காதிலே காதில தேன் வாய்தான் எப்போ அந்த குலலொளி கேட்ட பொழுது பசுமாடு அச போடுறது மறந்திருச்சு கன்று குட்டி பால் எருது அப்படியே நிற்குது மான்கள் மயில்கள் நாகலோகத்தவர் தேவர்கள் பிஞ்சையர் இயக்கர் கிண்ணரர் அத்தனை பேர் வந்துட்டாங்க இவர் பாடு அஞ்செழுத்தை வச்சு வாயிச்சுக்கிட்டே இருக்கார் பகை மாறிற்று என்ன பகை மாறிற்று பாம்பு மயில் மேல விழுந்துதான் மயிலை கண்டா பாம்பு பதறி ஓடும் பாம்பு மயில் மேல விழுந்துதான் யானையம் ஒண்ண ஒன்னு வரசிக்கிட்டே நிக்கிறான் யானையை கண்டா சிங்கம் அடிச்சிடும் சிங்கத்தை கண்டா யானை தூக்கி போட்டுரும் யானைக்கு முன்னால சிங்கம் வந்தா சிங்கம் சாதம் யானைக்கு பின்னால சிங்கம் வந்தா யானை சாதம் அவங்க சிங்கம் மேல பாஞ்சு அழுத்திட்டா யானை ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வந்து நிக்குதான் ரொம்ப வேடிக்கோ புலிக்கு பக்கத்துல மான் நிக்குதான் மான் வாயில புல் இருக்கான் வாயில இருக்கிற புல்ல சாப்பிடாம மான் நிக்குது சாப்பிட வேண்டிய மானை சாப்பிடாம புலி நிக்குது புலிவாயின் முன்னால் வேறுபாடு கிடையாது ஆண்டவனுக்கு முன்னால் உயர்வு தாழ்வு கிடையாது தமிழ்நாட்டில் சாமியை கும்பிடுற இப்படி கும்பிடுறான் என்ன அர்த்தம் வலது கை மரியாதைக்கு கொடுக்கிறது வாங்கிறது வலது கை இடது கைய ஒரு காரியத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டான் இடது கைகளை யாருக்காவது ஆண்டவனுக்கு முன்னால போற பொழுது வலது கையும் இடதுகையும் சேருதான் இல்லையா இடது கையும் வலது கையும் வேறு வேறு தான் எம்பிரானை கும்பிடுங்கால் இரண்டு மூன்று தான் மடம்படைத்த மானிடருக்கு பார்வை வேறு தான் வள்ளலுக்கிடம் கொடுத்த ஒன்றுதான் படிகளுக்குள் வேற்றுமைகள் பழனி ஒன்றுதான் பழுத்த பலமாகிவிட்டால் பார்வை ஒன்றுதான் பழுத்த பலம் பார்வை ஒன்றுதான் கீழே வந்து பார்க்கிற பொழுது எண்பது மாடி கட்டடம் உயரமா தெரியுது ரெண்டு மாடி கட்டணம் சின்னமா தெரியுது பிளேன்ல போற பொழுது எல்லாம் ஒன்னா தெரியுது அது மாதிரி மேல்நிலைக்கு போயிட்டார் வித்தியாசம் கிடையாது வகையெல்லாம் மாறி போச்சு இந்த ஒளி நிறைந்தது உலகத்தை நிறைத்தது வானத்தை நிறைத்தது சிவபெருமான் திருச்செவியை நிறைத்தது சிவபெருமான் அங்கே இருந்து ஓடி வந்தார் மரகத பள்ளியோடு காட்சி கொடுத்தார் அப்பனே இப்படியே என்னோட வா நீ வாய்ச்சிக்கிட்டே இது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கூட்டிக்கிட்டு போயிட்டார் கார்த்திக மாசம் அஷ்ட நட்சத்திரம் முடிஞ்சு போச்சுங்க என்ன பண்ணாரு மாடு மேற்கு சோறு போட்டாரு இனிமையா குழல் வாசிச்சார் ஒரு சோதனை கிடையாது ஒரு டெஸ்ட் கிடையாது அவருக்கு அப்ப என்ன புரியுது இசையோடு இசையுங்கள் இறைவன் உங்க வீட்டு வாசப்படியில் வந்து உட்காருவான் இசை பாடுங்கள் இசை கருவிகளை வாசியுங்கள் சருக்கம் முடிஞ்சது ஒவ்வொரு சறுக்கமும் சருக்கம்னா ஒரு செட்டு அப்படி வச்சுங்க அது முடிச்ச உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு பாட்டு சொல்லுவார் சேக்கலார் இப்போ அந்த பாட்டு சொல்ற என்ன தெரியுமா வாரோம் நாங்கள் தீய வழித்து போக மாட்டோம் ஏன் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகொள் புலைகள் வீசும் கதிர்நிலவு இருள்கால் சீப்ப மாதுகொள் புலவி நீக்க மனையடை இருகால் செல்ல தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் பரவநாச்சியாரிடத்திலே சிவபெருமானை இரவு நேரத்தில் திருவாரூர் தெருவில் இரண்டு முறை தூது அனுப்பிய பெருமான் சிவபெருமான் அவரை நாங்கள் வழிபாடு செய்கிறோம் தூதுவராக போனவர் சிவபெருமான் அவரை தூது அனுப்பியவர் சுந்தரமூர்த்தி அந்த சுந்தரமூர்த்தியை நாங்கள் புண்படுகிறோம் அதனாலே எங்களுக்கு தீவினை வராது யாரை கும்பிட்டா சிவபெருமானை இல்ல சிவபெருமானை தூது விட்டு சுந்தரரை கும்பிட்டால அப்படியான் இதா சுந்தர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி அடுத்த சறுக்கம் மும்மையால் உலகாண்ட சருக்கம் மூர்த்தி நாயனார் வரலார் அதை நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம்